குழஞ்சி தழுவிய குன்றையார்கமள் கொங்கை வல்லே கழலை பொருத திரு நடுந்தோடும் கரும்பு வில்லும் விழலை பொருதிரல் வேறியம் பானமும் வெண்ணகையும் உழலை பொரு கண்ணும் நெஞ்சில் ஜப்போதும் முதிக்கின்ற